நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழுங்கள் தண்டியதிகள் சிவபெருமானே பரம்பருளே அவருடைய அடிமையாக நான் இருப்பது உண்மையே என்றால் என் கண்கள் விளங்குக என்றார் அம்மணர்களின் கண்கள் ஒளி விலகுக என்று கூறி ஐந்தெழுத்தை மீண்டும் மீண்டும் ஓதி ஓதி திருக்குளத்தில் மூழ்கி எழுந்தார் எழுந்தவுடன் அவருடைய கண் மிகவும் அற்புத ஒளி பெற்று புத்துணர்வோடு உலக பார்வையை பெருமான் அவர்களுக்கு கொடுத்தார்கள் புங்கவர் பூமாலை பொழிந்தார்கள் தேவர்கள் அனைவரும் மிகவும் அற்புதமான பூமலையை தூவி ஆசைகளை வழங்கினார்கள் பழுது சமணர்களோ அனைவரும் கண்களை இழந்தார்கள் மன்னர் அவரை நோக்கி நீங்கள் முன்னமே சொன்னது போல தண்டியடிகளுக்கு கண் வர உங்களுக்கு கண் பார்வை பறி ஆகவே முன்னர் ஒப்புக்கொண்டபடி நீங்கள் எல்லோரும் விட்டு அகழுக என்று ஆணையிட்டார்கள் கண்கள் இழந்த சமணர்கள் குழியிலே விழுந்தார்கள் நிலை தடுமாறினார்கள் இல்லையே என்றார்கள் வலி என்று புரிதல் இல்லாமல் ஒருத்தரோடு ஒருத்தர் முட்டிக் இது பலி என்பார்கள் உடுத்தியிருந்த பாய்களை இழந்தார்கள் தன்னுடைய துணிமணிகளை மீண்டும் அவர்கள் மீண்டும் அணிய சரியாக தோற்றம் காணாது திகைத்தார்கள் கால்கள் முறிய கல் மீது இடறி விழுந்தார்கள் எதிரெதிரே வந்தவர்களே கூட தெரிந்து கொள்ளவில்லை மயங்கி தியங்கி மதிகட்டு மருண்டார்கள் இவ்வாறு அவர்கள் தடுமாறி நகரை விட்டு நீங்கினார்கள் சமணன் சமணர்கள் பழிகளை எல்லாம் தீர்த்த இந்த சிவபெருமானனுடைய அற்புத ஆற்றலை கண்டு தண்டி அடிகளும் சோழ மன்னனும் கண்ணுதலனுடைய பாத கமலங்களை பற்றி மிகவும் பக்தி செலுத்தினார்கள் சமண பாளிகளையும் பள்ளிகளையும் கிடித்து தள்ளி திருக்குளத்தின் கதைகளை புதுப்பித்தார்கள் இந்த கதைகள் அனைத்தையும் பலம் கொண்டதாக மாற்றினார்கள் தண்டியடிகளின் தால் விழுந்து சோழ மன்னன் பணிந்தான் இறைவனே ஒருவருக்காக மன்னருடைய கனவில் தோன்றி இவருடைய வழக்கையை உரைப்பு உரைத்து முடிப்பாயாக என்று அனுப்பியும் கண் காணாத ஒருத்தருக்கு கண் பார்வையை கொடுத்ததும் இதுவே நான் கண்டது என் வாழ்நாளில் என்று சோழ மன்னன் நான் தழுதெழுத்த சிவபெருமான் மீதும் தண்டியழ்கள் மீதும் கரங்களை கூப்பி பக்தி செய்தார்கள் மன்னன் விடைபெற்று நீங்கிய பின்னர் நாயனார் சிவபெருமானின் திருவருளையே சிந்தித்து ஐந்து எழுத்தை என்றும் இடையராது நினைத்து முன்னை காட்டிலும் நூறு மடங்கு அதிகமாக அரப்பணிகளை திருப்பணியின் குறையை நிறைவு செய்து கொண்டே வந்தார் சிவ சிந்தனையுடன் இருந்து முடிவில் முழ முன்னுதல் கடவுளாம் சுபிரமணியினுடைய திருவடிகளை சேர்ந்தார்கள் இவர் பிறவிலேயே கண்ணிழந்தவர் என்றாலும் பக்தியிலே மிகவும் வைராக்கியத்தையும் மாறா பற்றினையும் திரும்புதல் இல்லாத ஒரு பக்தியையும் முன்னோக்கி செலுத்தியதனாலே இவருக்கு கண் பார்வை மட்டுமல்ல இந்த உலகெல்லாம் போற்றி உவ்வகையடையும் வகையிலே அவர் பக்தி சிரத்தையிலே மேம்படடைந்து காணப்பெற்றார் சிவஞானி புரிந்த இந்த திருப்பணிக்கு இடர் புரிந்த சமணர்கள் அனைத்தும் பால்பட்டு கண்ணிழந்து போனார்கள் திருப்பணிகள் புரிந்தும் புரிபவர்களுக்கு உதவி புரிந்தும் சிவபெருமானினுடைய அடி பாத கமலங்களை அடைவதற்கு தண்டியடிகள் செய்த அற்புதமான பக்தி சிரத்தை தான் காரணம் என்று இந்த இடத்திலே நாம் உணர்வோமாக ஆக அற்புதின்ற வாய்ப்பினை அளித்த நெற்றினை வானொலிகளு வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் திருவாரூர் சீனிவாசனது பணிவான நன்றியினை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நாயனார் வரலாற்றிலே சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்